கைவல்ய நவநீத இரண்டாவது மாநில மாநாட்டினுடைய தொடக்க விழா சரியாக பிற்பகல் மூன்று பதினைந்து மணி அளவில் இப்போது மங்கள இசை இதுவரை செவிக்கு இனிய மங்கள இசை கேட்டு மகிழ்ந்தோம் அதனை தொடர்ந்து இப்பொழுது மாநாட்டின் தொடக்க விழா நிகழ இருக்கிறது இதில் பங்கு இருக்கின்ற பிரமுகர்கள் பெரியவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் நம்முடைய வணக்கத்திற்குரிய சீர்வளர்சி மெய்யப்பா தேசிய சுவாமிகளை மேடைக்கு அழைக்கிறோம் உயர்தரே அவன் ஆனார் ராவணமான சொன்னார் ராவணமானார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் தவறு திரு பெருவடி ராமன் தவ திரு சுவாமி வேதானந்தனார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் மரியாதைக்குரிய கந்த நடிசூடி பழனியப்பன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் காப்பிய கவிஞர் மீனவன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் சன்மார்க்க தேசிய தவறு திரு ஊரடிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் நிகழ்ச்சியின் தொடக்கமாக இறை வணக்கம் கவிதா செல்வி கவிச்சித்ரா இனத்தகத்தான் இமயம் சிரத்தின் மேல ஏன் இப்பா செம்பொள் புனத்தகத்தான் நரங்கொன்றை ஓரினுள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றினுள்ளான் கனத்தகத்தான் கைலாயத்து உச்சி உள்ளான் காலத்தியான் நவன் என்